சச்சிந்தோோத்ப்பதித்தவே தாத்தயவிஷா ஸ்ரீ கிருஷ்ணா வய நுமையமியா தேகையோ காலாவயவா சகத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் வேதத்தில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கிற மாதிரி அவரவர்களுக்குரிய பொறுப்புகளோடு அவரவர்களுடைய கடமைகளை செய்யணும் சாஸ்திரத்தில் சொன்னபடி தர்மானுஷ்டானங்களை பண்ணி அதை மோக்ஷத்துக்காக உபயோகப்படுத்தணும் அதாவது இந்த இகலோக பரலோக பலனுக்காக பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்கிறார் ஆரம்பிக்கிறபோது ஆகா அப்படி பண்ணினால் விவேக வைராக்கியத்தை சம்பாதித்து அதாவது அர்த்தகாமத்தில் வேண்டாம் என்கிற எண்ணத்தை வலுப்படுத்தி கொண்டு மோட்சத்துக்காக உழைக்கணும் அதுக்காக குருவை சரணாகதி பண்ணி குருவை பகவானாகவே நினச்சி தத்துவ விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் அதற்காக பகவான் இந்த துவைத அபிப்பிராயம் இருக்குது இல்லையா ஜீவாத்ம பரமாத்ம நீக்கிறதுக்காக சில தத்துவ விஷயங்களை எல்லாம் சொல்கிறார் அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் கடைசியாக நம்ம பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பூர்த்தி பண்ணினோம் இப்போ பதினாறாவது ஸ்லோகத்தை படிச்சுருக்கோம் நாம் ஏவமபி ஹே அங்க அங்கன்னு சொல்லி உத்தவரை கூப்பிட்றார் பார்ட் ஆஃப் மீ அப்படின்னு அர்த்தம் எனது உறுப்புகளை போன்றவனே எப்படி இந்த நான் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட வியாபிச்சிருக்கேனோ அப்படி நான் உன்னையும் வியாபிச்சிருக்கேன் ஒரு நண்பனோட உறவினனோட அன்பை வெளிப்படுத்துகிற போது இப்படிலாம் சொல்கிறது வழக்கம் அப்பனேன்னு சொல்கிறோம் இல்லையா கிருஷ்ணர் கீதையில் தாத்தங்கிறார் அப்பனே அப்படிங்கிறார் சௌமிய அப்படின்னு வேதங்களில் பார்க்குறோம் அது மாதிரி அங்க ஹே அங்கன்னா என் உறுப்பை போன்றவனே அதாவது உங்களிடத்துல எனக்கு எப்படி நான் என் உடம்பில் அபிமானம் வச்சுருக்கேனோ அப்படி உங்கள்கிட்டயும் அன்பு வச்சுருக்கேன் அன்பு வைத்திருக்கிறேனோ அதாவது அன்பு பொறுப்புங்கிறத ஞானம் வச்சுக்கணும் இந்த ஸ்லோக விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் துவைதா திருஷ்டியில் பேசினாலும் அத்வைத ஞானத்தை உபதேசம் பண்ணுறார் பகவான் ஹே அங்க ஏவமபி கர்த்தா போக்தா இப்படிலாம் சித்தாந்தங்கள்லாம் நிறைய எப்போ பார்த்தாலும் மனுஷன் வந்து ஏதாவது லௌகிக்க வைதிக கர்மாக்களை பண்ணி எப்போ பார்த்தாலும் அர்த்த காமத்திலேயே லட்சியம் உடையவனாக இருக்கான் நமக்கு இந்த இருக்கிற தேக சம்பந்தமே வாஸ்தவம் கிடையாதுங்கிறத சொல்கிறதுக்காக இங்கே உபதேசங்களே பண்ணுற ஏவமபி இவ்வாறெல்லாம் சொன்னாலும் சரி நாம் எல்லோரும் பல பலவாக இருக்கோம் நானாவாக இருக்கோம் நமக்கு பல ஜென்மாக்கள் வந்திருக்கு பல ஜென்மாக்கள் இன்னும் என்ன வரப்போகிறதோ தெரியாது நாம் பண்ண வினைகளுக்கு ஏற்றபடி வினைகளினுடைய பயன்களை அனுபவிக்கிறோம் அதை பொறுத்து நமக்கு சுக்கதுக்கங்கள்லாம் அமைகிறது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா முதல்ல ஆரம்பத்தில் இப்படி தான் பாடம் இருக்குது துவைத்த திருஷ்டியில தான் நம்மளை பண்படுத்துறதுக்கான பாடங்கள்லாம் இருக்குது அதில் சொல்கிற இப்படிலாம் சொன்னாலும் கூட தேகினாம் தேகயோகத்தா சர்வேஷாம் தேகினாம் தேகயோகத்த கால அவயவத்தகா ஜென்மாதய பாவாக அசகிருத் சந்தி அதாவது இப்படி நம்ம அபிப்பிராயத்தை இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருந்தோமானால் நமக்கு மனசாந்தி கிடைக்காது இந்த பிறவியில் இப்படிலாம் நமக்கு சுக துக்கம் இருக்குது அடுத்த பிறவியிலே நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் எந்த பிறவிலையும் முழுமையான சுகம் கிடைக்காது அப்படிங்கிறத இங்கே உணர்த்துற இந்த பிறவியில் மாத்திரம் இல்லை இனி வரக்கூடிய பிறவிகள்லேயும் நமக்கு சுகம் கிடைக்குங்கிறது உண்மை கிடையாது எந்த பிறவிலையும் முழுமையான உண்மையான சுகங்கிறது கிடையாது எதுலேருந்தும் நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியாது இதில் ஒரு சூக்மம் இருக்குது நம்மளே ஆனந்தமாக இருக்கிற போது நம்ம ஆனந்தத்தை ஏன் தேடணும் அப்படிங்கிறது ஒரு சூக்ஷமான விஷயம் அதை இங்கே சொல்லலை எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு சர்வேஷாம் தேகினாம்னா தேகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்குன்னு அர்த்தம் எல்லா ஜீவர்களுக்கும் தேக யோகத்தகா இந்த மனசோடையும் உடம்போடையும் உலகத்தோடையும் சம்பந்தம் ஏற்படுறதுனால குறிப்பாக மன உடம்போட மனசோட சம்பந்தம் ஏற்படுறது அப்போ உலகத்தோட சம்பந்தம் ஏற்படத்தானே செய்யும் இந்திரியங்கள் வழியாக அது மாத்திரமில்லை டயம் ஒன்று இருக்குது கால அவயவத்தகா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த சரீரம் தோன்றுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த சரீரம் இல்லாமல் போய்விடுகிறது ஆக கால அவயவம் டயத்தினாலேயும் உடம்புனாலேயும் ஆக உடலாலும் காலத்தாலும் என்னாகிறதுனா ஜன்மாதையா பாவாகா பிறப்பு வளர்ச்சி அப்புறம் தேய்வு அழிவு இப்படி இருக்க ஷட்பாவிகாரங்கள் எல்லாம் ஜென்மாதயா பாவ ஆதையாகனா முதலானன்னு அர்த்தம் பிற பிறத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல் இப்படிலாம் விகாரங்கள் இருக்கு அசக்ருத்து சந்தி கணக்கு இல்லாமல் ஒரு தடவைன்னு அர்த்தம் அசக்கருத்துனால் அடிக்கடி திரும்ப திரும்ப புறக்கிறோம் திரும்ப திரும்ப சாகரம் காலம்புரை எழுந்து ராத்திரி படுத்துக்கிறோங்க ஆக அடிக்கடி தூங்குகிறோம் அடிக்கடி முழிக்கிறோம் அந்த மாதிரி அடிக்கடி புறக்கிறோம் அடிக்கடி சாகரம் வந்து இந்த ஆஷா பாஷங்களில் சிக்கிக்கிறோம் இதை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதான் பகவானுடைய உபதேசத்தினுடைய நோக்கம் அதை தான் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இருக்கிற ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் எோருக்கும் பரிபூர்ணமான மர்மார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்